தர்மேச்ச அமேச்ச மோட்சேஷி மகாபாரதத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குமே விளக்கமாக கூறப்பட்டன அதில் அறத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் விதுர நீதியில் பார்த்து விதுடன் கேட்கிறார் ஐவர் தூக்கம் இல்லாமல் தவிப்பார்கள் நீ இந்த ஐவருக்குள்ள ஒருவனா திருடினாயா காமத்துக்கு வசப்பட்டாயா வலியவனை விரோதித்துக் கொண்டாயா கையில் இருக்கும் கருவுகள் அத்தனை மேதேனும் இழந்து போனாயா அல்லது உன்னுடைய சொத்து அபகரிக்கப்பட்டதா இது எதனாலே நீ தூக்கம் என்று தவிக்கிறாய் இது எதுவாங்கிறத திருத்ராட்டனை இப்போ பதில் சொல்லல அதுக்கப்புறம் மேலும் ரெண்டு மூணு பேரை பட்டியலில் சேர்க்கிறார் விதூரர் இந்த இடத்துல ஒரு அர்த்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒருவேளை இந்த ஐந்துக்குள்ள ஒன்னா நாம இருப்போம்னு வச்சுப்போம் அப்ப நாம கவலைப்படுவோம் கையில் இருக்கிறத இழந்துவிட்டோம் அப்ப என்ன செய்யலாம் ஏதோ தவறிழைத்து விட்டோம் என்ன செய்யலாம் அப்ப அனுதாபப்பட வேண்டும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரிபண்ட் பண்றாருன்னு ஆங்கிலத்தில் சொல்ல முடியும் பட்டத்துக்கு நாம கவலை கொண்டு இனிமேல் இதை போல் செய்ய மாட்டோம் என்று முதலில் உறுதி கொள்ள வேண்டும் ருக்வேதம் ரொம்ப ஆச்சரியமா சொல் நீ கண்ணிழந்து போனால் கையில் இருக்கும் சொத்தை இழந்து போனால் உனக்கு உதவுவதற்கே யாருமே ஆளற்று போனாலும் கவலை கொள்ளாதே தூக்கமின்றி தவிக்காதே நீ என்ன செய்ய வேண்டும்ங்கிற வழியை நான் சொல்லுகிறேன் ருக்வேதம் சொல்லது அராயிகானே விகட்டே கிரிங்க சந்தே நீ கண்ணிழந்து போனாய் சொத்தனையும் இழந்தாய் உதவிக்கு யாரும் ஆளில்லை கவலைப்படுகிறாய் தூக்கமின்றி தவிக்கிறாய் ஆனாலும் வழி சொல்றேன் உன்ன போல லோகத்தில் பலர் இருக்கிறார்கள் நீ ஒருத்தர் தான் நினைச்சவிடாதே உன்னை போல எத்தனையோ பேர் லோகத்துல உண்டு அவர்களையெல்லாம் கூட அழைத்துக்கொள் அழைத்து கொண்டு ஏழு தரிசிப்பதற்கு வா சப்தகிரியில் ஏறு ஓரொரு மலையாக ஏறும் போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா என்னும் கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே ஏறு அவன் உனக்கு கண்ணாக இருக்கிறான் அவன் உனக்கு சொத்தாக இருக்கிறான் அவன் உனக்கு காப்பவனாக இருக்கிறான் என் ஏழு மலையப்பன் சீனிவாச பெருமான் வெங்கடேச பெருமானை பற்றி ரிக்வேதம் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தான் அராய்கானே சத்தான்வே ஏசி பெருமான் தன்னுடைய திருமார்பில் மகாலட்சுமி தாயாரை கொண்டிருக்கிறார் மின்னல் போன்றவள் நீல மேகத்த போன்றவன் என் பெருமான் மின்னலோட கூடிய மேகம் காண்பதற்கு எவ்வளவு அழகுற விளங்குமோ அவ்வளவு அழகோட சீனிவாச பெருமாள் இருக்கிறார் கோவிந்த நாமத்தை சொல்லுண்டு போ அந்த கவலை தீரும் எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் திருமலையப்பன்னு சொன்னால் படியாதவர்கள் இல்லை வணங்காதவர்கள் இல்லை உலகம் முழுவதிலும் வந்து வந்து வணங்கி போறார்களே ஏது காரணம்னால் கவலைகளை தீர்த்து கொடுக்கும் பெருமாள் மாயகமான கழுறு சேரும் திருவேங்களைத்தான் அவன் திருவடிகளை அடைவதற்குத்தான் அனைவரும் முயற்சி செய்கிறோம் அடைந்து விட்டால் இந்த அஞ்சு குற்றமே நம்மிடத்துல இருந்தாலும் அப்ப கண்டிப்பா கவலையெல்லாம் தீர்ந்து போய் தூக்கம் வரும்னு சொல பேர் மாத்திர சாப்பிட்டாத்தான் தூங்க வேண்டிய உடனே நிறுத்தி விடுறதுக்கு முடியாது ஆனா ஒரு வழி இருக்கு பகவானை சிந்தித்துக் கொண்டு அவனுடைய குணங்களை அனுபவித்து கொண்டே தூங்க போனோம் நமக்கு தூக்கம்ங்கிறது என்ன பிரம்மானுபவம் அதுதான் தூக்கம் நாங்க வேடிக்கையா உபன்யாசம் பண்றச்சே சொல்றது வழக்கம் நிறைய பேர் கூட்டமாக கேட்டுருப்பா ரெண்டு மணி நாளை இருக்கும் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் ஒன்பது மணி வரைக்கும் சொற்பொடி நடக்கிறதுன்னு வச்சிருந்தோம் அநேகமா எல்லாரும் விழிச்சிருந்து கேட்டுருவா கொஞ்சம் ஒரு ஒரு மணி நாளை ஆனப்பறம் கண்ணை அழுத்த ராப்பில் இருக்கும் தூக்கம் வர ஆப்பல இருக்கும் அப்படி கொஞ்சம் சாய்ஞ்சிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தானே உரத்த குரல்ல பேசினோன்னா சட்டன்னு முழிச்சு விடுவா அவர்களெல்லாம் தூங்குறான்னு சொல்லக்கூடாது பிரம்மாநுபவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவள் எல்லாம் பெருமாளை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா நம்ம தூங்க போகும்போதே ஜீவாத்மா பரமாத்மாவோடைய தான் சேர்ந்து கழிக்கிறான் அதனாலதான் மறுநாள் கார்த்தால எழுந்திருக்கிறதே நமக்கு புத்துணர்ச்சி வந்துடுறது நம்ம நாள் முழுக்க உழைக்கிறோம் புலன்கள் அத்தனை ஆயாசப்படுகிறது தளர்ந்து போகின்றன தூங்கினா தேவையானு இருக்கும் தூங்கிடுறோம் மறுநாள் கார்த்தால எழுந்திருக்கிறோம் என்ன இருக்கு உடம்புக்கு ரொம்ப தெம்பா இப்ப புத்துணர்ச்சி வந்துடுறது கையில மொபைல் போன் வச்சுருக்கோம் பாருங்க அது அப்படியே சார்ஜ் டவுன் ஆயிண்டே போகும் போக போக சுமாரா பேசும் ஷட்டுன்னு நின்று போயிடும் உடனே கொண்டு பிளக் பாயிண்ட்ல சோறுகிறோம் பிளக்ல இருந்து அப்போ இதுக்கு வேண்டிய பிளக் பாயிண்ட்ல இருக்கு அங்க நிறைய எலக்ட்ரிசிட்டி இருக்கு அது இதுக்குள்ள சார்ஜ் ஏற்றி விட்டுறது அதே போல இந்த ஜீவாத்மா உடலுக்குள் புகுந்து கொண்டு உழைத்து உடலத்தனி உழைத்து ஆயாசப்பட்டு சோர்ந்து போறது இரவு வேளையில் அந்த ஜீவாத்மா பிரம்மத்தோட கூடி அனுபவிக்கிறார் அப்ப பிரம்மானுபவம் ஏற்பட்டாத்தான் புத்துணர்ச்சி வரும் அது இல்லாமல் தூங்கறோம் அது தூங்கிட்டு கருத்தால எழுந்திருக்கிறேன் புத்துணர்ச்சியே வராது பருவம் கொஞ்சம் கூட பகவானிக்கலு அர்த்தம் அதனால ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணனுடைய கதைகள் ராமனுடைய கதைகள் நரசிம்மனுடைய கதைகள் ஆனந்தமான இந்த கதைகளை நினைச்சுட்டே தான் தூங்க போனோம் நம்ம ஆறு என்ன வச்சிருக்கா என்ன கடன் வாங்கியிருக்கோம் எப்படி இதெல்லாத்தையும் திருப்பி கட்ட போறோம் இல்லன்னா ஆரார கெடுக்கலாம் இந்தந்த வியாபாரம் எப்படி நடக்கும் தயவு செய்து இந்த மொத்த சிந்தனை ஒதுக்கி வச்சிருக்கோம் தூங்க போறதுக்கு முன்னாடி யோக காலம்னு பேர் ரிஷிகள் எழுதி வைக்கிறேன் ஒரு நாளை பல பகுதிகளாக பிரிக்கிறார்கள் அஞ்சு பகுதியாக பிரித்துள்ளார்கள் அபிகமனம் உபாதானம் இஜ்யா சுவாத்தியம் யோகம் என்ன இந்த ஐந்து காலத்துக்கு பேர் ஆறாறு நாழிகை நாழி கணக்கு பகல் பொழுது முப்பது நாழிகை இரவு பொழுது முப்பது நாளிகை காலையில சூரியன் உதித்ததுல இருந்து சூரியன் கீழே இறங்கும் வரை இருக்கும் முப்பது நாயிகையை ஆறு ஆறு நாயிகைகளாக பிரித்து ஐந்து காலங்களை உருவாக்கி உள்ளார்கள் அதுல கடைசி காலம் தூங்க போறதுக்கு முன்னாடி காலம் அதுக்கு யோக காலம்னு பேர் யோகம்னா பகவானுடைய குணங்களை நினைத்து கொண்டே தூங்க போதல் அப்ப இந்த அஞ்சிலிருந்து நாம விடுபட்டுள்ளோம் இந்த அஞ்சுனால கவலை ஏற்படும் கவலைனால தூக்கம் வராத தவிப்போம் மாத்திரை கூட போட்டுக்க வேண்டியிருக்கலாம் சரியா தூக்கம் வராது கனவு கனவா வரும் நல்லா முடிச்சிருக்கிற தசைக்கு ஜாகிர தசா விழித்திருக்கிற தசைன்னு தூங்க போடுவோம் தூங்கினாபா முதல் தசை சுவனம் அங்க ஆழ்ந்த தூக்கம் வராது அதுக்கப்புறம் சுஷுப்தி தசா ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்புறம் துரிய தசா அது நாலாவது தசை பிரம்மத்தையே அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் நாலாவது தசை வரைக்கும் போயிட்டு வந்தாதான் புத்துணர்ச்சியோட இருக்கும் நன்கு தூங்கின இன்பம் கிடைக்கும் யோகத்தல தியானத்துல எல்லாம் என்ன தெரியுமா கற்றுக் யோக நித்ரா யோக தரித்ரானு உன் உண்டு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் அப்போ இது பண்றதுக்கு ஆனால் படுத்துன்னு பண்ணிட்டு எழுந்துருதுன்னு வச்சுக்கோ மணி நேரம் தூங்கினா எப்படி சோர்வத்தனை நீங்கிப்படுமோ அதை போல அந்த அரை மணி நேரத்துக்குள்ள அந்த சோர்வே நீங்கிப்படும் ஏன்னா அத்தனை தூரம் பெருமானை குறித்து தியானிக்கிறோம் அவர் திருவடிகளோட நாம் சேர்ந்து விடுகிறோம் அதை பண்ண பண்ணத்தான் தூக்க நிம்மதியாக வரும் இல்லைன்னா கஷ்டம் தான் படுவோம் ஒருத்தர் படுக்கே படுத்துன்ற உடனே அஞ்சாவது நிமிஷம் தூங்கி போடுறாரா நிம்மதியா இருக்கார் பகவான் லத்திர பக்தியோட இருக்காருன்னு இல்ல இப்படியா அப்படியான்னு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாரா அப்ப அவருக்கு நிம்மதி இல்லையே ஏதோ பிரச்சனத்தில் இருக்கிறார் ஆபத்தில் இருக்கிறாருன்னு போறோம் அப்ப ஆபத்துலதான் திருத்தராசன் இருக்கார் விதுரன் அண்ணா தூங்குறான் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா அனைத்தும் இருக்கக்கூடிய அரசன் அவர் தூக்கம் வராம தவிக்கிறார் நம்ம சொல்லுவோம் சாய் பொறுப்பு நிறையா இருந்து கடமை நிறையா இருந்தாலே தூக்கம் வராசா இருப்பா உங்களுக்கு என்ன வேலை இல்லாத இருக்கு இப்போ வரலாம் நீ உட்கார்ந்து கால் மணி நேரம் சொல்லலாம் எழுந்து போடலாம் எங்க மனசுல எத்தனை கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிப்பட்டவன் அல்ல பாண்டவர்களை காப்பாற்ற எத்தனை திருத்தம் திருத்தி இருக்கிறார் தர்மத்தை ரஷிக்கணும்னு எவ்வளவு பேசுறாரு பாருங்க இது ஒரு நேரம் அரசன் முன்பாக உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு நல்லத்தை எடுத்து சொல்லி நீ போன வழிக்கு சொல்றதுக்கு நான் இல்லை தர்மத்தின்படி எடுத்து சொல்றதுக்கு தான் அந்த தைரியம் முதல்ல அவருக்கு எப்படி வந்தது அதுவே விதிரனுக்கு இருக்கிற தனி பக்தியின் சிறப்பு கையால் ஆகாதவா வீட்டுல இருக்கிறவாள்னா ஒழுங்கா தீங்கிப்படுவா வேலை இருக்கிறவா பொறுப்பு இருக்கிற தான் ராமனுக்கு அவ்வளவு பொறுப்பு இருந்தது தூங்காமல் இருந்தாரா பகவானுக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்கு ஆனா கண்ண மூடினுதான் இருக்கார் அவர் தூங்குறதுல யோக பண்றார் ஆனா எந்த இடத்திலையும் கண்மூடித்தானே படுத்திருக்கிறார் ஆகையால் பொறுப்பு நிறையா கடமை இருக்கு வேலை இருக்குங்கிறதுக்காகவோ தூங்காமல் இருக்க முடியாது கவலை இருந்தால் தான் தூங்காமல் இருப்போம் காமத்துக்கு வசப்பட்டு ஆழ்வார்களும் பெருமான அடையலே அடையலையே என்று கூட தூங்காமல் இருந்திருக்கிறார்கள் இப்ப அடுத்த கல்வி திருத்தாசிரம பார்த்து கேட்கிறார் இதுதான் முக்கியமான கல்வி கீழ்த்துற அஞ்சலே என்று கூட நான் பண்ணலே பண்ணலேன்னு திருத்திராசிரம் தப்பிச்சு விடுவான் ஆனா இப்ப கேட்கிறார் கேள்வி கட்சி தேட்டை மகாதோஷை ஹீன்தோஷி நராதிபர் கட்சித்த வரவிருத்தரிதே ஒருவேளை கீழ இருக்கிற ஐந்து குற்றங்களும் உனக்கு இல்லைனாலும் புரத்தியார் சொத்தை பலாத்காரம் பண்ணி எடுத்துக்கொண்ட குற்றம் உன்னிடத்தில் உள்ளதா கல்வி இதுதான் இவனுக்கு தேவையான கேள்விப்போ புறத்தியாருடைய சொத்தை பலாத்கரித்து நீ அபஹரித்தாயா அவர்கள் சொத்து உன்னிடத்தில் உள்ளதா அப்படின்னு சொன்னா உனக்கு தூக்கம் வரவே வராது ஏன்னா அந்த சொத்தை காப்பாத்தனமே அவ எப்ப வந்து திரும்ப எடுத்துன்னு அதனால நமக்கு என்ன ஆபத்து வந்துடுமோ இந்த பல கவலைகள் வந்து சூழ்ந்தனு மூலியம் அப்ப பெரத்தியார் சொத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னாலே கண்டிப்பா நமக்கு தூக்கம் வராது அதுக்கு தித்ரா போதில் சொல்ற ஸ்ரோத்து நிச்சாமி ராஜரிஷிவம் இப்போ கீழே ஆறு கல்விகள் கேட்டா சொல்லியும் ஐந்து விதமான குற்றங்கள் உள்ளனவா ஆறாவது இன்னொருத்தருடைய சொத்தை நீ அபகரித்தாயா உண்மை பாண்டவர்களுடைய சொத்து கொஞ்சமான நாட்டை திரும்பி கொடுத்துருக்கான் ஆனா கொடுக்கா தான் வச்சிருக்காரு பல பேரிடத்துல பார்த்தோம்னா சின்னவாளுக்கு கார்டியனா போட்டு விட்டுடுவா இல்ல இவருடைய சொத்தை நீங்க வச்சுங்கோ நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரேன் இதை ஜாதிரதியா பாத்துங்கோன்னு சொல்லிட்டு போடுவா ஒரு வீட்டை நம்ம பொறுப்புல ஒப்படைச்சிட்டு நாங்க இங்கேயோ வெளிநாட்டுல இருக்கோம் வீட்டை ஜாதிரதியா பாத்துங்கோன்னு சொல்லிட்டு போடுவா அப்ப இதெல்லாம் நம்ம தலையில புறத்தியார் சொத்து விழுந்துருக்கு போ நம்மதுன்னு நாம நெடுத்து ஆலத்துக்கு ஆரம்பிச்சுட்டோம்னால் அப்ப கண்டிப்பா நமக்கு தூக்கம் வராது இதெல்லாம் கூட நம்ம தப்பிச்சுருவோம் ஆனா நம்ம தப்பிக்காத ஒரு குற்றம் இருக்கு பகவானுக்கு சொத்தான ஜீவாத்மாவை நம்மதுன்னு நினைச்சுட்டோம் அதுதான் இங்க முக்கியமான குற்றம் சொத்தை எடுத்துக்கறதெல்லாம் இருக்கட்டும் சொத்தை கூட சரி தப்புன்னு தெரிஞ்சா திருப்பி கொடுத்துடலாம் இப்போ சுக்ரீவன் நாட்டை ஆண்டு வந்தான் வாலி உயிர் பிரிந்ததுன்னு தப்பா நினைச்சுன்னு நாட்டை ஆண்டு இருந்தான் வாலி திரும்ப வந்தான் சுக்ரீவன் பனிரிதான்னு தெரிஞ்சு விட்டான் வாலி காலையே நாட்டா சமைச்சுட்டு என்ன விட்டுடுனா வாலி விடலே ஓட ஓட எடுத்தான்றது வேற காட்டே ஆனா சொத்த எடுத்துன்னு கொடுத்துடலாம் மொழியன் ஆனா இங்க நாம எந்த சொத்தை திருடி இருக்கோம் பகவானுடைய சொத்தான ஜீவாத்மாவை அவனதல்ல நான் என்னுடையவன் என்று நம்மை பிரிக்க பார்க்கிறோம் அதுதான் தெருந்திருத்து கிண்டேன நகருதம் பாபம் சோரேன ஆத்மாபஹாரினா தன்னுடைய ஆத்மாவை தன்னது என்று ஒருத்தன் நினைக்கிறான் பிள்ள பெருமாள் இயங்கார் சுவாமின்னு தருந்தார் அவர் பெருமாளை பார்த்து கேட்கிறார் ஏ கண்ணனே உன்ன எதுக்கு எல்லாரும் கழ்வா கல்வான்னு கூப்பிடுறா என்னென்ன கல்வான்னு கூப்பிடணும் உன்னை வெண்ண திருடி சாப்பிட்டதுக்கு சொல்றாலே உன் சொத்தான வெண்ணைய நீ சாப்பள்ள முடியுமா ஆனா உன் சொத்தான ஆத்மாவை என்னதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறேனே நான் வலியவன் நான் சொதந்திரன் நான் நானே எனக்கு நானே அப்படின்னு இருக்கும் பெருமானு கடியவன் நான்கிற இந்த ஜீவாத்மாவே பெருமானு கடிமேன்னு புரிஞ்சுட்டு இருக்குமா ஆக ஒருத்தன் ஜீவாத்மாவை தன்னதுன்னு நினைச்சு முட்டான்னா அவன் செய்யாத பாபம் இல்லை அவன் செய்யாத திருட்டே இல்லை என்று சாஸ்திரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அப்ப அந்த திருட்டன் ஞாபகம் வச்சுங்க கீழே சொன்ன ஆறு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆத்மாவ நம்ம பகவானதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்மாவும் அவனது செய்வதொண்ணும் இல்லை இங்கும் அங்கே அதுவும் தன்னது செய்வதொன்னும் இல்லை இந்த ஆத்மா பகவானதுன்னு தெரிஞ்சுவிட்டோம் நாள் அப்புறம் நான் செய்வதற்கு ஒண்ணும் அல்ல இந்த சொத்தை காப்பாற்றுவதற்கு சுவாமி சொத்துக்கு உடையவன் தானே முயற்சி எடுக்கப் போகிறார் இந்த ஆத்மாவை திருடிடக் கூடாது இது அவனதுங்கிற எண்ணத்தோட இருக்கணும் விஷயத்தை கேட்டுடா ருத்தராஸ்திரம் கேள்விக்கு பதிலே சொல்லல இந்த அஞ்சு நாள் நீ எதான் பீடிக்கப்பட்டிருக்கிறாயா அதனால தூக்கம் வராது வைக்கிறயான்னு கேட்டாரோ இந்த அஞ்சு எனக்கு இல்லையு சொல்லட்டும் இருக்குன்னு சொல்லட்டும் ஒண்ணுமே சொல்லல இதுதான் கேள்வியே அவாய்டு பண்ணிடுறதுன்னு அர்த்தம் நமக்கு பதில் இல்ல இல்ல அந்த குற்றம் ஏதோ ஒன்று இருக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல அப்ப அப்படியே கொஞ்சம் தள்ளி சுத்தி வர பார்க்கும் அத போலத்தான் இவர் திரும்பி கேட்கிறார் பிடித்தமானதை சொல்லுவேன் தர்மியம் உன்னுடைய வார்த்தையே தர்மத்துக்கு புறம்பா போகாது நிசேயசம் எனக்கு எப்பவும் பிரியத்தையும் ஹிதத்தையும் செய்யும் நன்மை கொடுக்கும் அஸ்வின் ராஜ ஷிவம்சேகி ஸ்வமேசா பிராஜ்யசம் மதா நம்முடைய வம்சத்தில் குலத்தில் அனைத்து ரிஷிகளும் அனைத்து அரசர்களும் உன் ஒருத்தனைத்தான் சான்றோனாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எனக்கு எது நன்மை செய்யுமோ சொல் அப்பவும் இவனுக்கு எதை நன்மை செய்யுமோ சொல்லுக்கு ஆசை இல்லையா இவனுக்கு எதை பிடிக்குமோ சொல்லுங்கிறது தான் ஆசை நன்மைய சொல்லுவதுங்கிறது ஒண்ணு பிடித்ததை சொல்றதுங்கிறது மத்தொன்னு பிடிச்சத்தை சொல்றதுக்கு நிறைய பேர் கிடைப்பா சொல்றதுக்கு நிறைய பேர் கிடைக்க மாட்டார்கள் குறைவான பேர் தான் கிடைப்பா அப்பிரிய ியமம் சதம்ியவாத சுருஷ ராஜன் பிரியமா பேசறதுக்கு முகஸ்துதி பண்றதுக்கு நிறைய பேர் கிடைப்படி குறைப்பதற்கு நிறைய கிடைக்க மாட்டார்கள் விதுரனுக்கும் அது தெரியும் மேல அவர் கேட்கிறார் விபரீத தரச்சம் பாகதேயே ந சம்மத அர்ச்சிசாம் பிரக்ஷயாச்வ தர்மாத்மா தர்ம கோவிதா ரித்ராசரா உங்ககிட்ட இருக்கிற குற்றம் சொல்றேன் உனக்கு நல்லதை சொல்லு நீ சொல்லுட்டே ஆனால் யார் நாட்டுக்கு உடையவர்களோ சற்றேனும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் எண்ணம் உன் இடத்தில் இல்லை அதை சொல்லிட்டார் நாட்டை இந்த பாகம் என்னென்னா இருக்கு அப்படின்னு உனக்கு சம்மதம் இல்லை அதனால்தான் எல்லா குற்றம் மொத்த சொத்தும் உனக்கு வரணும்னு நினைக்கிறாய் லோகத்தில் அனைத்தும் ஒருத்தனுக்கு சொத்தாக முடியாது ஒரு அரசர் இருந்தாரோ இல்லையோ தன்னுடைய கொடை கீழே எவ்வளவோ பெரிய பெரிய போர்களை நடத்தினார் கொஞ்ச நேரம் அவரு தெரிஞ்சு பிஷன் கொடுத்து பாருங்க பெருமானுடைய தோளுக்கு கீழே மட்டும்தான் உலகம் எப்பவும் அடங்கும் மற்றபடி ஒத்தரா அதை ஆண்டுடுறதுக்கே முடியாது அவரவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டாமா அந்த எண்ணமே உங்க கேள்வி எம்பிள்ளகள் வாழறாளா எம்பிள்ள வாடுறாளா பாண்டு புத்திரால் காட்டுக்கு போயிட்டாளா காட்டுக்கு போயிட்டாளா இதை திருப்பி திருப்பி கேட்கறது கிராக்கரா இதான் நடத்தல குற்றம் தர்மபுத்திரன் இருந்தாலும் உன்னை மரியாதையோட நடத்துகிறான்னு தெரியுமா இப்ப சொல்ல ஸ்லோகம் ரொம்பவே முச்சன் திருத்தராசனிடத்தில் தர்மபுத்திரன் அதாவது யுதிஷ்டிரன் பாண்டவர்களின் மூத்தவன் அவன் எவ்வளவு உழுதா நடந்துக்கிறான் இத்தனைக்கு எத்தனையோ கஷ்டங்களை அவர் கொடுத்திருந்தாலும் இவர் ஒழுங்கா நடந்துக்கிறாரா அதை பார்த்து நாம பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் முன்னாடி யாருக்கான குற்றம்ன்னா திரும்ப தம குற்றம் இன்னா செய்தார அவர் நான நன்னயம் செய்து நமக்கு கஷ்டம் கொடுத்தவாளுக்கும் நாம நல்லதை செய்யணும் எவ்வளவழகா தர்மபுத்திரன் பண்ணி காட்டிருக்கான்னு விதர் விளக்க போகிறார்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 நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழ்வு